அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொள்ளன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர் அறிவு ஒளியுடையவர்கள் எதிரி அறியும் வண்ணம் திடீரெனக் கோபத்தை வெளிக்காட்டாமல் காலம் வரும் வரை நெஞ்சின் உள்ளே புழுங்கிக் கொண்டிருப்பர் எதிரியானவன் தெரிந்து கொள்ளும் வண்ணம் வெளிப்படையாக நம்முடைய கோபத்தை காட்டக்கூடாது நம்முடைய சினத்தை காட்டுவது நம்மை வெளிப்படுத்துவதாக ஆகிவிடும் மனத்திலேயே கோபத்தை அடக்கி கொண்டு வெற்றிக்குரிய நல்ல காலத்திற்கு காத்திருக்க வேண்டும் இது அரசர்க்குத் தேவையான ஒரு குணமாகும் வேர்த்தல் அப்படின்னு சொன்னால் உடம்பில் வியர்வை உண்டாகுதல் வேர்த்தலுக்கு காரணமான கோபத்தை வேர்த்தல் என்று இங்கே திருவள்ளுவர் அருளி செய்தார் காரிய பெயர் என்று இதை சொல்லுவார்கள் விநாயக புராணத்திலே ஒரு பாடலை நாம் மேற்கோளாக இங்கே பார்க்கலாம் மிகை மிக்க இயற்றி தெரிந்திடினும் வெல்லுங்காலம் வரும் அளவும் பகைமை புறத்தில் தோன்றாமல் பகைவர் தம்மை பண்போடு நகை செய்து அமர்வோல் சுமந்திடுக பகைவரிடம் உரிய காலம் வரும் வரை பகைமையை வெளிக்காட்டாமல் சிரித்து பழக வேண்டும் இது அரசருக்குரிய நீதி சில நிறுவனங்களில் தலைமை பண்புள்ளவர்களுக்கும் இந்த நீதி பொருந்தும் இனி பதவுரை பார்க்கலாம் ஒல்லியவர் அறிவுடைய தலைவர் ஆங்கே உடனே பொல்லென அவசரமாக புறம் வேறார் வெளியே கோபத்தை காட்ட காலம் காலத்தை பார்த்து எதிர்பார்த்து உள்வேற்பர் உள்ளே கோபத்தை வைத்திருப்பார் அறிவுடைய தலைவர் உடனே அவசரமாக வெளியே கோபத்தை காட்டமாட்டார் காலத்தை எதிர்பார்த்து உள்ளே கோபத்தை வைத்திருப்பார் ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்